இருபத்தி நான்கு ரதி அறிவிக்கின்றார்கள் என் முதுகு பின்னே இடது கையை வைத்து என் மற்றொரு கையின் மேல் பகுதியில் உட்கார்ந்திருந்த போது நபிசல்லாகும் அலஹி வசலம் அவர்கள் என் அருகில் நடந்து சென்றார்கள் அப்போது நபிசல்லாஹும் அலஹி வசலம் அவர்கள் இறைவனின் கோபத்திற்கு ஆளானவர்களின் இருப்பாக நீ இருக்கிறாயா என்று என்னிடம் கேட்டார்கள் அபுதாவோ நான்கு எட்டு நான்கு எட்டு